जननी ீகோ மாசனீமனோந்தே கஜரீஸூயம் விபுதைவேதப்பாரை சேவசத்து ஜிஹ்வாபிரமூரீ வராங்கமுதிரா கரெவீம் கமல ோிப்பித்தாே ஹமா தாமமாங்கலியேவே சர்வசாதிக்கே கௌரி நாராயணி நமோஸ் சஷ்டிச்சிநாத்தே சனாத்துணமாராயணி நமோஸ் ீ பரிணராயணேவி நாராயணு மாதேஸ் நமஸ்தை நமஸை நமோ நமஸ்ரீதிணாந்திரம் सूत्रकृतं டைபாயனம் சூத்திருத்தம் முனீந்திரம் ஸ்ரீங்ககம் யதீந்திரம் श्रीदत्तदेवं வித்தியை தவிரம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாவேந்திரம் ஸ்ய பிரியண்டூம் சந்தமான மேவச்சமே ேவியதிரவிணம் மேவமேவ நமோவிதையயோ வம்ச ஷிபோ மஹோ நமோ குருபோபரோ பூர்ணமிதம் பூர்ணாச்சவிஷாமி மாதவினம் கேவே கமாீவிஷேதி நேஸ்தீ नरे, नरे। असुरिया नामते नाम अंधेन ிப்ப நாமனோஜ ேஜம் மனசோ ஜவீயே ஆனத் தாவியேதித்தா தன்னைஜதி தூரே தத் தரியத நான்காவது மந்திரத்திலிருந்து ஞானயோகத்தை விளக்கிச் சொல்லுகிறது உபனிஷத் மந்திரங்கள் ஞான யோகத்தில் என்ன விஷயம் ஞானந்தான் விஷ ஞானம்தான் விஷயம் என்ன ஞானம் ஆத்ம விஷயம் ஆத்மாவை பற்றின ஞானத்தை ஆத்மாவை பற்றிய லக்ஷணங்களை சொல்லுவதன் மூலம் உபனிஷத் விளக்கத் தொடங்கியிருக்கு ஈஷாவாஸ்யத்துக்கு ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் ஆத்மா ஏவ இதம் சர்வம் எல்லாம் ஒன்று நானே அனைத்தும் என்பதும் இறைவனே அனைத்தும் என்பதும் அத்வைத வேதாந்த சித்தாந்தப்படி ஒன்றே ஏன்னா அகம் ஈஸ்வரகா ந பின்னஹா நானும் இறைவனும் வேறு அல்லவே அல்ல மேலெழுந்தவாரியாக பார்க்கும் பொழுது இறைவனும் நானும் வேறு என்று தோன்றினாலும் ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது இறைவனுக்கும் எனக்கும் அணு அளவும் வேற்றுமை கிடையாது ஆகவே ஆத்மாவோட லட்சணம் வேற ஈஸ்வரனுடைய லட்சணம் வேற கிடையாது சில இடங்களில் அந்த வித்தியாசம் இருக்குங்கிறது உண்மை ஆனால் எது முக்கியம்ங்கிறது பார்க்கணும் சாஸ்திரம்தான் ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறேன்னு சொல்லி கொடுக்கிறது சாஸ்திரம்தான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு சொல்லிக் கொடுக்கிறது சொல்ல போனா ஜீவாத்மாவை பத்தி சொல்லிக் கொடுக்கறதே சாஸ்திரம்தான் அப்புறம் ஜீவாத்மாவை மாத்திரம் இல்லை பரமாத்மாவை பற்றியும் சொல்லிக் கொடுத்து பரமாத்மாவுக்கு நீ கட்டுப்பட்டவன் சொல்லிக் கொடுத்து அவனை பக்குவப்படுத்தின பிறகு உண்மையில பரமாத்மாவுக்கும் உனக்கும் பேதம் இல்லைன்னு சொல்லி ஆஹா ஜீவன்கிறதையே சாஸ்திரத்துல இருந்தான் தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு தேக புத்தி இருக்கு அகம் தேஹி தேகஹான்ங்கிற எண்ணம் தான் இருக்கு ஆனா சாஸ்திரம் தான் சொல்றது நத்துவம் தேகா தேகாந்தர்கதா ஜீவகா அப்படின்னு சாஸ்திரம் தான் சொல்லிக் நீ வந்து தேகம் இல்லை தேகத்துக்குள்ள இருக்கிற ஜீவன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது அது மாத்திரமில்லை எல்லாருமே நீ தேகமா நினைக்காதே எல்லாரையுமே நீ குணமா நினைக்காதே அதெல்லாம் வந்து அதுக்குள்ள ஜீவனை பார் உடம்பினுள் இருக்கும் உயிரை பார் உயிர்ங்கிறது ஜீவன் சொல்ற பிராணம்னு அர்த்தம் இல்லை அப்புறம் இந்த ஜீவன் வந்து லிமிட்டடா ஸ்வபாவமாக நினைக்கிறான் தன்னை வரையறைக்குட்பட்டவனாக நினைச்சிருக்கான் உடம்போட இணைஞ்சிருக்கிறதுனால தான் வரையறைக்குட்பட்டவனாக நினைத்துக் கொள்கிறான் அவன் என்ன பண்ணுறான்னா ஏதோ என்னவோ அந்த பிரகிருத்தினுடைய சுவாவத்தினால ஆசைப்படுறான் கர்மா பண்றான் சுகத்தை அனுபவிக்கிறான் இதெல்லாம் பார்க்கிறோம் நான் ஆனால் என்ன சொல்கிறது இதனால் நீ ஒரு அடைய முடியாது நீ உன்னை வரையறைக்குட்பட்டவனாக கருதி கொண்டிருக்கும் வரை நீ இந்த உடல் வாழ்க்கையில் நிறைவு பெற முடியாது வரையறைகளுக்கு உட்பட்டவனாக எண்ணிக்கொண்டிருக்கும் வரையில் கருதி கொண்டிருக்கும் வரையில் ஒருபொழுதும் நீ நிறைவை பெற முடியாது உடல் வரையறைக்குட்பட்டது உள்ளம் வரையறைக்குட்பட்டது அறிவு வரையறைக்குட்பட்டது வரையறைக்குட்பட்ட பொருள்களோடு என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன் ஜீவனாகிய நான் என்னை வரையறுக்குட்பட்ட பொருள்களோடு இணைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆகையினால் நான் என்ன பண்றேன் வரையறை சாஸ்திரமே என்ன சொல்லுகிறது இறைவனை வந்து பூரணமானவர் அப்படின்னு சொல்லுகிறேன் அவர் எல்லாம் தெரிந்தவர் எங்கும் நிறைந்தவர் அப்படின்லாம் சொல்லி வச்சிருக்க நிறைய வாக்கியங்களை சொல்லியிருக்கேன் சகுணமாகவும் நிர்குணமாகவும் சொல்லி வச்சிருக்கேன் ஆனால் முதல்ல ஜீவனை சொல்ற போது நிர்குணமாக சொல்றதில்லை சகுணமாக தான் சொல்லும் ஏன்னா அவனுக்கு உடம்புக்குள்ள உயிராக இருக்கேன்னு சொன்னால் புரிஞ்சிடும் இது புரிய வைக்கிறது கொஞ்சம் சிரமம் இல்லை நீ உடம்பு இல்லை உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது சிரமம் கிடையாது அந்த டீச்சிங் கஷ்டம் இல்லை ஆனால் அதில் என்ன ஒரு சிக்கல்னு சொன்னால் அந்த ஜீவனாக இருக்கிற நீ அப்படிங்கிற போது அவனை சரீரத்தை பிரித்து அவனை சொல்லி கொடுக்க முடியாது சரீரத்திலேருந்து அவனை பிரித்து சொல்லி கொடுக்க முடியாது இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற நீன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே இருக்கிற நான்குற மாதிரி புரியும் ஓரளவுக்கு வீட்டுக்குள்ளே எப்படி இந்த உடம்பு இருக்கோ ஆக இந்த அது மாதிரி வீடு போன்ற இந்த உடம்புக்குள்ளே உயிர் இருக்குதுன்னு சொன்னால் வீட்டுக்கு வெளியிலயும் நீ இருக்க அப்படின்னு சொன்னா புரியுறது அது புரியுது ஆனா உடம்புக்கு வெளியிலயும் நீ இருக்கேன்னு சொன்னா புரியுறதோ புரிய மாட்டேங்குது உடம்புக்குள்ள நீ இருக்கேன்னு சொன்னா புரியுது உடம்புக்கு வெளியிலேயும் நீ இருக்கேன்னு சொன்னா புரியறதா வீட்டுக்கு வெளியிலேயே நான் இருக்கேன் வீட்டுக்கு உள்ளேயே நான் இருக்கேங்கிறது புரியறது ஆனா வீட்டுக்கு உள்ள போது என்ன அர்த்தம் நம்மளை வந்து அந்த உடம்பு பரிச்சின்னத்தை தானே நினைக்கிறோம் வீட்டுக்கு வெளியில இருக்கிற போதும் பரிச்சின்னத்துவம் இருக்கா இல்லையா புத்தி இருக்கு அதே மாதிரி ஜீவனை நாம என்ன நினைச்சுறோம் உன்னுக்குள்ள ஒரு பரிச்சின்ன வஸ்துவா நினைச்சு சரீரத்துக்குள்ள ஜீவனை நம்ம ஒரு பரிச்சின்ன வஸ்துவா நினைச்சுக்கிறோம் அது சுபாவமா இருக்கு என்ன பண்றது பரிச்சின்னமா நம்மள நினைச்சுக்கிறதுனால என்ன சரி இந்த ஜீவனுக்கு என்ன வேலைன்னு சாஸ்திரம் சொல்றது இந்த ஜீவனோட வேலையே ஈஸ்வரனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது தான் அவருக்கு கட்டுப்பட்டு அவர்தான் யஜமானன் யஜமான நம்ம அர்த்தத்தில் அவர்தான் தலைவர் அன்னவரே தலைவர் அவருக்கு நாம சரணாக அவர்கிட்ட இருந்து அவர் சொன்னதெல்லாம் பண்ணணும் நித்திய கர்ம குரு நியத்தம் குரு கர்மத்துவம் பூர்வை பூர்வத்தரம் கர்ம குரு அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு நம்ம ஒபீடியண்ட்டாக பகவானுக்கு கட்டுப்பட்டு எல்லாம் பண்ணுறோம் அப்படிலாம் பண்ணியும் கூட அப்போ முதல்ல என்ன சொல்கிறோம் அதெல்லாம் பண்ணினியானா உனக்கு எல்லாம் கிடைக்கும் பகவான் உனக்கு எல்லாம் கொடுப்பார் இந்த உடம்புக்கு உடம்பு மூலமாக நீ நிறைய சுகத்தை அனுபவிக்கலாம் இந்திரிய சுகமெல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னுக்கு சொல்கிற ஆஹா எனக்கு சந்தோஷமாக இருக்கு அப்படி சொல்லி இவன் என்ன பண்ணுறான் இல்லையா இதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சரி உடனே அவன் அந்த பரிச்சின்னமாக இருக்கிறதுனால தன்னை வரையறைக்குட்பட்டவனாக கருதி கொண்டிருக்கிறதுனால ஓரளவுக்கு ஜீவத்துவம் புரியும் ஆனாலும் பரிச்சின்னத்துவத்தை நீக்க முடியாது அகம் ஜீவஹா அது புரிஞ்சுவிடும் அகம் ஜீவஹா எத்தியப்பி அகம் ஜீவஹா ததாபி அகம் பரிச்சின்னஹே நான் வந்து பரிச்சின்னம் தானே அப்படின்னா அமாவானி பரிச்சின்னம் தான் அது சுவாவம் இருக்கிறதுனால அப்படியே ஒத்துரு ஆனா ஏதாவது அபரிச்சின்னா வேற ஏதாவது இருக்கா வேதமே என்ன சொல்லிடுறது ஈஸ்வரன அதுவும் அதுவும் ஈஸ்வரனை தான் அறிமுகப்படு ஜீவனை அறிமுகப்படுத்துகிறது அது ஓரளவுக்கு நமக்கு புரிகிறது அப்புறம் இறைவனை அறிமுகப்படுத்துகிறது அவருக்கு தெரிய மாட்டேங்கிற பரோட்சமா இருக்காரு சர்வஜ சர்வேஸ்வர சர்வாதிஷ்டாதா சர்வாந்தரியாமி சகல கல்யாண குணகளை நிலையா அப்படின்னு சொல்கிற போது அது என்ன பண்ணிடுறது வேண்டியதும் நிர்குணமாகவும் சகுணமாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கு ரொம்ப டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுறது உபனிஷத்து கடவுளை வடிவமுடையவராகவும் வடிவமற்றவராகவும் சொல்லிகிட்டுருக்கு நமக்கு அந்த வடிவமற்றவராக இருக்கிற பகுதி நமக்கு புரியறதில்லை வடிவமுடையவராக சொல்கிற பகுதியெல்லாம் புரிய விஸ்வரூபம் கூட புரியறதில்லை ஏக்கரூபம் புரியுது ஏன்னா நமக்கு ஏக்கரூப புத்தி இருக்கிறதுனால நான் அகம் ஏக்கரூப்பாக தொம் ஏக்கரூப்பாக அதனால சஹாபி ஏக்கரூப்பாக அதனால் அவர் வந்து நீலமேக சியாமலன் கோமலன் அப்படிலாம் சொல்லி பொன்னார் மேனியன் அப்படின்லாம் சொன்ன உடனே ஆனால் அவர் ரொம்ப பவர்ஃபுல் பர்சன்பா அப்படின்னா நம்ம லௌகிகத்தில் பார்க்குறோம் நம்மளை காட்டிலும் சக்தி படைத்த நல்ல உபாதிகளை எல்லாம் பார்க்குறோம் அப்படி இருக்கிற போது இதுக்கெல்லாம் சூப்பர் பவர் இருப்பார் ஊகம் பண்றோம் இந்த ஊர் கலெக்டருக்கு நம்மளை காட்டில சக்தி இருக்கா இல்லையா இந்த ஊர்ல இருக்கு அது மாதிரி ஆமா ஆமா அப்படி ஒன்று இருக்கும் ஏக்கரூபம் புரியும் அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சாஸ்திரம் என்ன பண்றது அநேக ரூபமாவும் அவர் தான் இருக்கு அப்படின்னு சொல்றது அப்ப நமது ஏக்கரூபத்துல பக்தி வச்ச புண்ணியத்தினால நம்ம சிந்திக்கிற சக்தி இருக்கிறதுனால வயசா வயசாக அனுபவம் வர வர வேதம் வந்து நமக்கு வழி காட்ட காட்ட நம்ம சிந்திக்க சிந்திக்க ஆமாமா கடவுளுங்கிறவர் ஒரு இடத்துல இருந்தார்னா அவரால நாம வரையறுக்கப்படுறோம் நம்மால அவர் வரையறுக்கப்படுறார் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் லாஜிக்கலா இன்னும் வேற கேள்வியெல்லாம் வரும் என்னெல்லாம் அவர் எண்ணத்துக்கு எனக்கு இந்த உடம்பு கொடுத்தார் நான் திண்டாடணும்னா அவரை பூஜை பண்ணணும்னா எதுக்கு அவர் எனக்கு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்குற கேள்வியெல்லாம் கொஸ்டின் பேருது எதுக்கு அவர் அங்க உக்காந்துக்கிட்டு அவர் எண்ணத்துக்கு இத்தனை எல்லாம் படைச்சு எனக்கு வந்து இந்த உடம்ப கொடுத்து உடம்புக்குள்ள என்னை உட்காந்து வச்சு என்ன லிமிட்டட் ஆக்கி என்னை வந்து ஏங்க வச்சு சுகத்துக்காக ஏங்க வச்சு துக்கத்தை நடுப்பு நடுப்பு நிறைய கொடுத்து அப்பப்போ சுகத்தை வேடைக்க காட்டி காட்டி என்னத்துக்கு இந்த அனாவசிய வேலை எல்லாம் பண்ணுறாரு அவர் அப்படின்னா சரி நீ ஈஸ்வரனை ஒத்துன்றிருக்க ஆனால் கேள்வி கேட்குறேன் ஜீவன்கிறத நீ ஒத்துட்ட ஈஸ்வரனையும் நீ ஒத்துட்ட ஆனால் கொஸ்டின் பண்ற எதுக்கு அவர் பண்ணினார் என்ன சொல்றது ஓம் கர்மானு சொல்றேன் சரி என் கர்மா தான் என் கர்மான் சரி நான் எப்ப முதல்ல உற்பத்தி ஆனேன் எப்ப நான் முதல்ல நான் இந்த ஜீவன் வந்து முதல்ல எப்ப நான் கர்மா பண்ணேன் அதுக்கு சாஸ்திரம் பதில் சொல்ல முடியல என்ன நம்மளோட நம்மளோட மெச்சூர் பக்குவப்படுத்துறதுக்காக பேசுறது இல்லை இல்லை அது சொல்ல முடியாது பா அப்படின்னு சொல்ல முடியாதுன்னா உங்களை நம்பி நான் கதி ஆனந்தன் தருவேன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட இருக்கேனே அதை சொல்ல முடியாதுன்னு நீங்க சொல்றேட நீ அநாதி அவனும் அனாதி உனக்கும் அவனுக்கும் இருக்கிற இந்த சம்பந்தமும் அனாதி ஆகையினால பசு பதி பாசம் என பகர் மூன்றினில் பதியினை போல் பசு பாசம் அனாதி பதியினை சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே திருமந்தம் அல்ல ஜீவா அநாதிகி ஈஸ்வரகா அநாதிகி அதனால என்ன சொல்றது நீ இப்படி கேள்வி கேட்டதுனால நான் கொஞ்சம் வேற விதமாக பேசட்டுமா அப்படி கேட்கறது நீ இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டுட்டேன் என்ன அவர் ஏன் அங்கிருந்து என்னை இந்த பாடா படுத்துறார் என்ன அவர் என்னத்துக்கு என்ன படைக்கணும் என்ன என்ன இன்னும் சொல்றாங்க இல்லையா வாழ்த்த வாயும் நினைக்க நினைக்க மடனஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் அப்படின்னு பக்தியில் ரொம்ப இதை சொல்றோம் அது நல்லாவும் இருக்க அந்த ஏரியா மாத்திரம் கொஸ்டின் கேட்கப்படாதுன்னு நம்ம சொல்றோம்னு வச்சோம் கூடே இந்த கேள்வி மாத்திரம் கேட்காதப்பா இப்ப நமக்கு பதில் என்னன்னா எப்படியோ வந்துட்டோம் எப்படியோ வந்துட்டோம் இங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு வழி என்னெல்லாம் இருக்குன்னா நீ புலன் இன்பத்தை சரி வரலை அதனால நான் என்ன சொன்னேன் இறை சொன்னேன் இது ஈஸ்வரனை சார்ந்தது ஆனால் இவன் என்ன பண்ணான்னா ஈஸ்வரங்கிட்ட இவன் கேட்டதெல்லாம் என்னது தனம் தானியம் பசு பகுபுத்திர என்ன பண்றான் நீ இப்படி எல்லாம் அவர்கிட்ட பண்ண கூடாது நீ அவர்கிட்ட இதெல்லாம் கேக்கிறத விட்டுடும் நான் இப்ப நான் உங்களுக்கு குழப்பத்தை அழகா சொல்றேன் நான் நினைச்சிருக்கேன் அப்ப வந்து ஏன்னா வந்து தன்னை இதெல்லாம் கேட்டு அதில் இதெல்லாம் ஒன்றும் சரியா இருக்க மெச்சூரிட்டி வருது வயசும் ஆகும் வாக ஆக இதில் இருக்கிற குறையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது ஏன்னா ஈஸ்வரனைத்தானே டிப்பண்ட் பண்ணி தானே கேட்டிருக்கான் ஆகையனால ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணாமையா போயிடுவார் ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணி என்ன புரிய வைக்கிறாருன்னா இந்த சுகமெல்லாம் இது என்ன சுகம் இது அப்படின்னு அவருக்கு வைராக்கியம் வந்துவிட இந்த கொஸ்டின் கேட்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும் வைராக்கியம் வந்துவிடும் வைராக்கியம் வந்த உடனே என்ன சொல்றோம் இன்ப வடிவானவர் அவன் அன்பே உருவானவர் இன்பமே வடிவானவர் அவனை சார்ந்திருந்து நீ பக்தியினால ஆனந்தமாயிரு அப்படின்னு சொல்றோம் கவனமா புரிஞ்சும் அப்ப என்ன சொல்றோம் இந்த இறைவனை சார்ந்த இந்த என்ன கேட்டேன்னா அவர் ஏன் பண்றாரு இந்த விளையாட்டுன்னு சொன்னா அதை கொஞ்சம் நேட்டாக கூட நம்ம சொல்லிருக்கலாம் வேண்டாம் ஏதோ சொல்லிவிட்டேன் பரவாயில்ல இப்ப நம்ம என்ன புரிஞ்சிருக்கணும்னா ஜீவன் அறிமுகப்படுத்தி ஈஸ்வரன் ஈஸ்வரன் அறிமுகப்படுத்தி அந்த ஈஸ்வரன் உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பாருன்னு சொல்லி இவர் வந்து ஈஸ்வரனை டிபெண்ட் பண்ணி கர்மாவை பண்ணி இந்திரிய விஷய சுகத்தை அனுபவிக்க அனுபவிக்க அந்த க ஈஸ்வரனை சார்ந்திருந்து கர்மா பண்றதுனால இவனுக்கு ஒரு அனுகிரகம் ஏற்பட்டு இந்திரிய விஷய சுக்கத்துல இருக்கிற தோஷங்கள்லாம் புரியல புரியல அந்த தோஷங்கள்லாம் புரிஞ்ச உடனே என்ன பண்றான் எனக்கு இறைவா எனக்கு எது இன்பம் அப்படின்னா அப்ப சாஸ்திரம் அப்பவும் வரும் இந்த பத்தியா இதெல்லாம் இறைவன்கிட்ட நீ கேட்கிற கண்ணாடி துண்டுகள் இறைவனையே நீ கேள் சாதன பக்திய தூக்கி போடு சாத்திய பக்தி பண்ணு சாதன பக்தின் சாத்தியம் வந்து புலனின்பம் சாதனம் யாரு ஒன்னார்த்தி சாதனம் பகவான் தி சாதனம் ஏன்னா இவர்கிட்ட பூஜை பண்ணினா கிடைக்கும் சொன்னாங்க என்ன பண்றாங்க ஒரு கோயிலுக்குறாங்க நீ அந்த கோயிலுக்கு போ ராமேஸ்வரத்துக்கு போ குழந்தை பிறக்கும்ங்கிறாங்க பிறக்கலை என்ன சொல்றாங்க அங்க போனா பிறக்காது வேற இன்னொரு இடத்துக்கு போங்கிறாங்க புரியறது இல்லையா வேற இன்னொரு இடத்துக்கு போறாங்க அப்படி போகணும் சொல்றாங்க அங்கேயும் போறான் அங்கேயும் கிடைக்கிறது இல்லை அப்பதான் இவனுக்கு சந்தேகம் வருது எதுக்கு இப்படி எல்லாம் நடக்கணும் அப்ப இவன் என்ன பண்றான் இந்த கர்மாவெல்லாம் பண்றான் கர்மாவை பண்ணி இதெல்லாம் கேட்கறான் சாதனை பக்திக்கு சொல்ல வந்தேன் சாதனை பக்தி என்ன பண்றான் பகவானை சாதனமா வச்சுக்கிறான் சாதனமா வச்சுன்னு கேட்கறான் இந்த கோயிலுக்கு போனா கிடைக்குமான்னு பார்க்குறான் பக்கத்தில் இன்னொருத்தர் சொல்றாரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுன்னு சொல்றாரு அங்கே போங்க கிடைக்கும்ங்கிற இதை இன்னொருத்தர் நிற்கிறான் நானே நல்லா மெய்பண் அவங்ககிட்ட போனா கிடைக்குமான்னு பார்க்குறோம் இப்போ கடைசியில் என்ன பண்றோம்னா கடவுளும் கூட ஒன்னாது இன்ஸ்ட்ருமெண்டாக மாறி விடுறாரு அவர் மூலமா நான் இதை கேட்கிறேன் விஷய சுகத்தை தான் கேட்குறேன் எனக்கு சுபாவே விஷய சுக இச்சை இருக்கு விஷய சுக இச்சை இருக்கிறதுனால நான் ஈஸ்வரனை ஏற்றுக்கிண்டு ஈஸ்வரன் மூலமா நான் இதை விஷய சுகத்தை தான் விரும்புறேன் ஆனா என்ன பண்றார் அனுகிரகம் பண்றார் பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கிறார் அப்ப அப்ப சாஸ்த் அப்பவும் சாஸ்திரம் தான் சாஸ்திரமரணும் மகாத்மாக்கள் தான் வந்து சொல்லணும் இதெல்லாம் சரி வராது அப்பனே நீ இப்படிப்பட்ட இதெல்லாம் பண்ணினா சரி வராது ஆனால் நீ அவரையே விருப்ப அவரே அது பழச்சுவை அமுது அரிதற்கு அரி அரிது நாராயணனே நமக்கே பறை தருவான் ஆண்டாள் கடைசியில் முடிக்கிற போது என்ன சொன்னா மற்ற இனம் காமங்கள் மாற்றையினோர் அந்த நாராயணன் விஷய சுகத்துல இருக்கிற ஆசையை போக்கிடுவான்னா எப்படி அப்ப ஈஸ்வரன் அனுகிரம் பண்றார் பண்ற எனக்கு புரியுது ஏன்னா எனக்கு பக்தியோட நான் ஒரு கல்ச்சர்டா மாறிட்டேன் சுவாபாவிக பிரவருத்தில இருந்த என்ன ப்ராக்கிருத்திகனா இருந்த என்ன சாம்ஸ்கிருத்திகனா ஆக்கி எடுத்து சாஸ்திரம் பண்பட்டவனாக ஆக்கி எடுத்து ஆகையினால எனக்கு ஒரு ஒரு உண்மை புரியுறது கடவுளை வந்து எதுக்கெடுத்தாலும் நச்சக்கூடாது அது மாத்திரமில்ல அவரே இன்ப சுரங்கமா இருக்க அவர்கிட்ட போய் அல்ப சுகத்தை போய் கேட்கிறேனே அவரே பூர்ண ஆனந்த ஸ்வரூபம் அப்படிப்பட்ட இறைவனை நான் என்ன பண்றேன்னா அவரை என்னது பாடியும் ஆடியும் பரவியும் துதித்தும் போற்றியும் பூஜை பண்றேன் பக்தியே ஆனந்தமா இருக்கு அதனாலதான் நிறைய பேர் இங்கே நுழை இங்கே நுழாங்க அப்ப என்ன சந்தேகம் வர்றதுன்னா எங்கும் நீக்கமர நிறைந்தவன் சொல்ற போது அது என்ன மாதிரி அர்த்தம் பண்றது ஒரு பக்தியில வந்து இது இன்னும் போவோம் பக்திக்குள்ள நானா இப்ப இந்த கிளாஸுக்கு வரல நானா சொல்றேன் எக்ஸ்டாம்பி சொல்லிட்டு இருக்கேன் பக்தியில் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னு கேட்டா அடிக்கடி பக்தி காணாம போய்டும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து என்ன தேவை வந்துட்டு என்னமோ தெரியல சுவாமி இன்ட்ரெஸ்டே இல்லை நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு விஷய சுக்கத்திலையும் ருச்சி இல்லை இந்த பக்தியும் இந்த இமோஷன்ஸும் அதுவும் அடங்கி போயிடுச்சு ஒரு காலத்தில் ஏங்குவேன் கதறுவேன் துடிப்பேன் இறைவா இறைவா மே எத்தனை நாளைக்கு அழுதுண்டே அதுவும் அழுத்து போச்சு அழுத்து போமா அறுத்து போகாத பண்ணி பார்த்தா தானே தெரியும் அப்பதான் என்ன சொல்றதுன்னா வந்து இப்ப என்ன பண்ணணும் அவர்தாங்கிற ஞானத்தை அடைப்பான்னு சொல்லி ஜீவ ஈஸ்வர அபிநத்வத்தை புரிய வைக்கணும் எதுக்கு இங்க சொல்றேன் உண்மையிலே ஜீவனுடைய லட்சணமும் பேசும் ஈஸ்வரனுடைய பேஸும் ஜெகத்தோட பேஸும் ஒண்ணுதான் இல்லையா அதிஷ்டானம் ஒண்ணுதான் இந்த பாரு மெய்பொருள் ஒன்றுதான்ப்பா இருக்கு அத்வைத்தம் புரிஞ்சாத்தான் உனக்கு இந்த என்னது இந்த இமோஷன் ப்ராப்ளம் எல்லாம் சால்வாகும் இல்லாட்டி பக்தியிலையும் ப்ராப்ளம் தானே ப்ராப்ளம்னா ஜாக்கிரதையா புரிஞ்சுங்க பக்தியே பண்ணிட்டு திடீர் திடீர்னு அந்த ஆனந்தம் காணாமல் போயிடுறது கிருஷ்ணர் திடீர் திடீர்னு காணாமல் போயிடுறார் கோபி எல்லாம் ஆகும் அழறாரு அப்ப என்னென்ன பக்தியில என்ன ஒரு பிரச்சனை என்ன திடீர் திடீர்னு நமக்கு அந்த பக்தி வந்து கூடும் சந்தேகம் இருக்கா ஞானம் கூடும் குறையும் தான் சொல்ல முடியாது அதுல வேற விதமான சிக்கல் இருக்கு அது அப்புறம் சொல்றேன் பக்தியில் என்ன ஆகும்னா கூடும் சில சமயம் குறையும் ஒரு ஒரு வெதர் கண்டிஷனை பொறுத்து ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து எல்லாத்தையும் பொறுத்து இருக்குது ஆகையினால என்ன பண்றோம்னா ஜீவனை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் இந்த பாருப்பா ஜீவனிடத்துல ரெண்டு அம்சம் இருக்கு சகுண அம்சம் இருக்கு நிர்குண அம்சம் இருக்கு ஈஸ்வரங்கிட்டையும் சகுண அம்சம் இருக்கு நிர்குண அம்சம் இருக்கு நீ என்ன பண்ற இந்த நிர்குண அம்சத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி கவனத்தை செலுத்தி நீ வந்து இந்த சகுண அம்சத்தை நீக்கிடும் அதை நீ நீக்கிட்டியான இந்த ஏக்கம் உனக்கு இருக்காது இது முதல்ல புரியும் புரிஞ்சாலும் இந்த பலப்படணும் இல்லையா ஏற்கனவே இருக்கிற இந்த துவைத்த விற்பி பலமா இருக்கே துவைத்த விற்பி ரொம்ப பலமா இருக்கு இந்த துவைத்த விற்த்தியை பலப்படுத்தினது யாரு சாஸ்திரம்தான் துவைத்த விறத்தியை பலப்படுத்தினது யாரு சாஸ்திரம் தான் பகவானும் நீயும் வேறேன்னு சொல்லி பலப்படுத்தின பகவான் என்ன உரிமை அறிமுகப்படுத்தினதும் சாஸ்திரம் தான் இறைவனை அறிமுகப்படுத்தினதும் சாஸ்திரம் தான் அவங்கிட்ட பக்தி பண்ணி நீ உலக சுகத்தை கேளுன்னு சொன்னதும் சாஸ்திரம் தான் அப்புறம் வந்து அவங்கிட்ட பக்தி பண்றதே சுகம்னு சொன்னதும் சாஸ்திரம் தான் அதே சாஸ்திரம் என்ன சொல்றது பக்தியிலயும் ஒரு நிறைவு இல்லையே அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும் அப்ப என்ன சொல்றதுன்னா கூடினி பண்ணு நீம் கொஞ்ச கொஞ்சமா மெத்தட கொண்டு போறது நீயே உன்னை சிவனா பாவச்சுக்கோ அப்படின்லாம் சொல்றது நீயே உன்னை சிவனா பாவனை பண்ணுங்கிறது நீயே உன்னை விஸ்வரூபமா பாவனை பண்ணிக்கோ அகங்கிரகோபாசனா அப்படின்னு சொல்லி இந்த இரண்ட கர்ப்பனா உன்ன நினைச்சுக்கோ நீயே உன் கண்ணையும் காதையும் கண்ணை ரெண்டு கண்ணையும் சூரிய சந்திரனாக நினச்சிக்கோ உன் காதுகளையெல்லாம் வேதங்களாக நினைச்சுக்கோ பல விதமாக சொல்றது ஈஸ்வரனே நீ தான்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிலாம் பாவனை பண்ணுங்க அப்புறம் கடைசியில் என்ன சொல்றது ஈஷாவாஸ்யம் இதம் சரண் நீ என்ன பண்ணணும் இப்போ நாம ரூபத்தை தியாகம் பண்ணு அப்படி சொல்லி ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதை மனசில் நீங்கள் வச்சுக்கணும் அந்த போர்ஷன் தான் இப்போ படிச்சுட்டு இருக்கும் ஆத்மாவோட லட்சணமும் பரமாத்மாவோட லட்சணமும் ஜீவாத்மாவோட லக்ஷணமும் என்ன எஸன்சியல்ங்குறாங்க பாருங்க எஸன்சியலாக பார்த்தா ஏக்கமேவ இதை புரிஞ்சுக்கோ நீ அவரும் நீயும் ஒன்று அது ஏன்னா பக்தியில் ஒன்று இருக்கு ரொம்ப முக்கியமாக ஒன்று இருக்கு பக்தியில் நவவித பக்தி சொல்கிறோம் என்னெல்லாம் பக்தி மரணம் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ரொம்ப முக்கியம் ஆத்ம நிவேதனம் இதுதான் முக்கியம் என்னது ஸ்ரவணம்னா என்ன இறைவனுடைய புகழை கேட்பது கீர்த்தனம்னா என்ன இறைவனுடைய புகழை பாடுவது அப்புறம் என்னென்ன ஸ்மரணம்னா என்ன இறைவனை தியானம் பண்றது ஈஸ்வரன ஸ்மரணம் அப்புறம் என்னன்னா ஈஸ்வரனுடைய பாதத்துக்கு பூஜை பண்ற பாதசேவனம் அர்ச்சன பாத சேவனம் நமஸ்காரம் பண்றோம் அர்ச்சனம் புஷ்பத்தை எடுத்து மந்திரங்களை சொல்லி நமஹா நமஹா நமஹான்னு அர்ச்சனை பண்றோம் வந்தனம் நமஸ்காரம் பாத சேவனத்துக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அர்ச்சனம் எதா போட்டு உங்க பக்தியை வெளிப்படுத்துற காரியங்கள் பிரதட்சிணம் பண்றது காகி கர்மங்கள் வாசிக்க கர்மங்கள் எல்லாம் போட்டுக்கணும் இறைவனுடைய புகழை வாயார பாடுதல் இறைவனை உடலால் போற்றி வணங்குதல் அப்புறம் வந்து பூஜை பண்றது அர்ச்சனம் வர்தனம் தாஸ்யம் சக்கியம் சக்கியம்னா என்ன அர்த்தம் அவர் எனக்கு தோழனா இருக்கார் நான் அவரோட குழந்தை பாவனை சக்கியம்னா என்ன அர்த்தம் அவரை நண்பனாக வச்சுக்கிறது சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றோம் இல்லையா நண்பனாக்கிறது வன் தொண்டருங்கிறாங்க அவரை மிரட்டுவாரம் பைசா கொடு ஆகையினால அந்த மாதிரி சக்கியம் பண்றோம் சக்கியம் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னா உன்னையே அவருக்கு கொடுத்துடும் என்னையே அவருக்கு கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம் நான் அவருடைய உடைமை பொருள்னு உன்னையே அவருக்கு சமர்ப்பணம் பண்ணு இது பக்தியில் இருக்கு இந்த ஆத்ம நிவேதனத்தை தான் ஞான யோகம் இன்னும் ஆழப்படுத்துறது ஆத்மாவ நிவேதனம் பண்றதுங்கிறதெல்லாம் நிவேதனம் பண்றது அவர் எங்க இல்லை அவர் வரையறைக்குட்பட்டவர்ங்கிறதையும் அவருடைய ஆட்சி வரையறைக்குட்பட்டது இல்லை வரையறைக்குட்படாத ஆனால் அவர் வரையறைக்குட்பட்டவரா இல்லையா கேள்வி வருது அவர் வரையறைக்கு உட்படாதவராக இருந்தால் தான் நல்லது அப்போ அவர் அங்கே இருக்கார் இங்கே இருக்காருன்னு சொல்லணும்னு வச்சுங்களேன் ஒரே நேரத்தில் இருபத்தஞ்சு பேர் கூப்பிட்டா எங்கே போவார்னா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டால் என்ன சொல்றது இந்த பிலசாபிக்கல் கொஸ்டின் இது நான் இப்போ பேசுகிற விஷயமே ரொம்ப ரொம்ப ஆராய்ச்சிக்குரியது நல்ல தீர்க்கமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த ஸ்டெப்பெல்லாம் அழகாக போட்டு நம்பர்லாம் போட்டு நமக்கு எல்லாமே சார்ட்டு போட்டு போர்டு போட்டால் தான் இன்னமும் உள்ள புரிஞ்ச மாதிரி இருக்கும் சரி அப்போ ஈஸ்வரனும் ஜீவனும் ஒண்ணுங்கிற தான் இங்க தாத்யம் ஆகினால் நீ அவருக்கு அடிமையும் அவர் ஆண்டவனும் இல்லை நீ அடிமையும் இல்ல இந்த வேற்றுமையை நீக்கிடும் இதத்தான் இறைவனும் விரும்புற ஞானி தூ ஆத்ம மேமதம் உதாரா சர்வ ஏவை தேவங்க எல்லாம் ஏங்கிண்டே இருக்கிற இந்த மூணுமே ஏங்குற குரூப் தானே ஆர்த்தனும் ஏங்குறான் துக்கம் போகும் பொருள் வேணும்பம் ஒருத்தன் தான் எதுக்கும் ஏங்குறதில்லை ஏக்கமே போயிடுச்சு ஒண்ணுன்னு புரிஞ்சுட்டான் ஞானபக்தன் நானும் அவரும் ஒன்றுன்னு புரிஞ்சுட்டான் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னையாண்ட அத்தன் பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் செய்தான் முக்தி நெறி அறியாத மூர்க்கருடன் முயன்று கொண்டிருந்தேன் என்னை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் செய்தான் பிறகு அறிவித்தான் வேற்றுமை உணர்ச்சியை நீக்கினான் சிவமாக்கி ஆண்டான் அப்படித்தானே சொல்றாங்க இல்லை இந்த அருள் யாருக்கு கிடைக்கும் அது மாதிரி அந்த விஷயம்தான் இங்கே சொல்லப்படுறது இதுக்கே அரை மணி நேரம் போயிருக்கு இப்ப நம்ம பார்த்ததுல சில விஷயங்களை திரும்பவும் சொல்ல விரும்புறேன் அது இன்னும் பார்க்க பார்க்க சில விஷயங்கள் தெரிஞ்சதுனால சொல்றேன் அநேஜத்து இந்த உபனிஷத்து என்ன பண்றதுன்னா அந்த பிரம்மனை புரிய வைக்கிறது நம்முடைய அந்தக்கரணத்துக்கு அந்த பிரம்ம ஜானத்தை கொடுக்கறது அது அசையாதது அப்படின்னு நிருபாதிக திருஷ்டியில் சொல்றது ஏக்கம்னு சொல்றது அது நிருப்பாதிகமா சோப்பாதிகம் அநேக்கம் ஏக்கன் அநேக்கன் இறைவனடி வாழ்க அதுலயும் அநேக்கன் ஏக்கன் போடலை ஏக்கன் அநேக்கன் இறைவனடி வாழ்க அண்மை மாத்தலாம் வேற விஷயம் அந்த கோயிலில் தீபாராதனை பண்றாங்க பாத்தீங்களா இதுலாம் தத்வார்த்தம் இருக்கு தத்வார்த்தம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த அலங்கார தீபம் அது உலகத்தையெல்லாம் காட்டுறது பிரபஞ்ச தீபம் தான் அலங்கார தீபம் அதுக்கப்புறம் என்னது ரிஷப தீபம் இறைவன் அதுவாக இருக்கார்னு அர்த்தம் சர்ப்பதீபம் நக்ஷத்திர தீபம் எல்லாத்தையும் காட்டுறோம் இல்லை நிறைய வெரைட்டி இருக்குது நம்ம கொஞ்சம் காட்டின்னு இருக்கோம் அதுக்கப்புறம் என்னென்னா பூர்ண கும்ப தீபம் ஒன்றே ஒன்று காட்டுறோம் அதுக்கப்புறம் பழையபடியும் இதெல்லாம் வந்து இந்த என்ன இந்த கிரமங்கள்லாம் உண்டு இந்த இந்த கிரமம் அந்த கிரமம் இருக்குது சிருஷ்டிக் கிரமம் லயக்ரமம்லாம் இருக்குது தீபாராதனையிலே லயக்கிரமத்தில் பண்ணணும் இதெல்லாம் லயக்ரமம் சிருஷ்டிக் கிரமம்னா ஒன்றில் ஆரம்பித்து இதில் முடிக்கணும் அது வந்து சிருஷ்டிக் கிரமம் இதெல்லாம் இதை வச்சுருப்போம் சாஸ்திரத்துக்கு அப்புறம் ஒன்றாகிடுறோங்கிறோம் இந்த கடைசியில் எல்லாம் தீபாவளிலாம் காமிச்சு என்ன பண்ணிடுறோம்னா அதை முடிச்சுவிடுவோம் அப்புறம் கற்பூர தத்துவம் வேற சொல்கிறாங்க கரைஞ்சி போகிறதுன்னு பெயர் வடிவமே இல்லாம கருப்பூர் கரைஞ்சு போம்பாலிக்கிறது அற்றது மனசோஜவியா இது உபாதி திருஷ்டியா நிருபாதிகம் போதையது சோபாதிகா நிருபாதிகம் போதையதி மனசோஜவியம் மனதுக்கு எட்டது நிருபாதிக சொனா சோபாதிகம் சொல்ல வேண்டி வரும் ஏன்னா அசையாதுன்னு சொல்ற போதே அசைற ஒன்ன வச்சுதான் சொல்லிட்டு இருக்கும் அசைறது அசையாது ரெண்டையும் கடந்த அசையா பரம்பொருள் நம்ம உலகத்தில் பார்க்கிற அசைகின்ற அசையாத நாமரூபமாக இருக்கக்கூடிய அசைகின்ற நாமரூபமாக இருக்கக்கூடிய அசையாத பரம் வஸ்துக்களுக்கெல்லாம் ஆதாரமான யாண்டும் அசையாத அசைகின்ற பொருளுக்கெல்லாம் ஆதாரமான அசையா மெய்பொருள் அப்படிதான் சொல்லணும் பரவாயில்ல அநேஜத்துங்கிறது நிருபாதிகம் நிருபாதிகம் பிரம்ம அசையாதது ஏக்கம் நிருபாதிகம் பிர அத்வைட்டிலும்கமானதுங்கிறதுக்கு எட்டது மனதுக்கு ஆதாரமானது மனதிற்கும் இருப்பாக இருப்பது சங்கல்பாத்மகம் அப்படிங்கிற சங்கராச்சாரியர் எண்ணுகின்ற எப்ப பார்த்தாலும் எதையாவது நினைச்சுக்கிண்டே இருக்கிற மனசால அதை தெரிஞ்சுக்க முடியாது ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் மனசுக்கு எட்டாது மனதை விட வேகமா இருக்குன்னு சொல்லிடுச்சு வேகமா இருக்குங்கிறத நம்ம புரியறதுக்காக சொல்லித்தான் சிந்தனையை தூண்டி நான் சொல்லிகிட்டே இருக்கேனே அப்புறம் இந்திரியங்களுக்கும் அத்தீத்தமானது இந்திரியங்களுக்கும் ஆதாரமானது அவாங் மனச கோச்சரம் வாக்கு கேட்டாலும் நம்ம சப்ளை பண்ணிக்கணும் பூர்வம் அரிஷத்து வாக்குக்கு முன்னாலே அது இருக்கு போட்டுக்கலாம் எல்லாவற்றுக்கும் முன் இருப்பதால் இதை அடைய முடியாது அப்புறம் ரெண்டாவது நிலையில பார்த்தோம் அந்யானுங்கிறதுக்கு வந்து சம்சார கிரியாகான்னு பொதுவாக சொன்னேன் ஆனால் சங்கராச்சாரியர் எல்லா ஆச்சாரியர்களும் என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி மண் மனசு வாக்குக்கு முதலான திரும்ப அதே ரிப்பீட்டிஷனுங்கிறாங்க இல்ல சர்வே விக்ரீயா இல்ல மனப்பூர்வகமே சர்வே ஆகையினாலே தி ஓடிக்கொண்டிருக்கின்ற அசைகின்ற அனைத்துக்கும் அப்பால் அது இருந்து கொண்டிருக்கிறது திஷ்டத்து இது நிருபாதிகம் அநேஜத்தோட இன்னொரு இன்னொரு விதமான வார்த்தை தான் சங்கராச்சாரியார் என்ன சொல்றாருன்னா இந்த மண் வார்த்தைகளுக்கெல்லாம் சோம்பேறித்தனம் இல்லைங்கிற ஜாமிதா அஸ்தி ஜாமிதாங்கிற வார்த்தைக்கு ஆனந்தகிரி ஆச்சாரியர் சொன்னார் ஆலசியம் ஆக இது என்னன்னா மந்திரத்துக்கு வந்து வேதத்துக்கு சோம்பேறித்தனமே இல்லை சொல்லிக்கிட்டு திரும்ப திரும்ப அது சொல்லிகிட்டு இருக்கு தஸ்பின் அப்போ மாதிரி ததாதிக்கு நேற்றைக்கு என்ன சொன்னேன் அதை சார்ந்துதான் ஈஸ்வரன் கர்ம பலன்களை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னேன் ஆனா ரொம்ப ஆழமா பார்க்கும் பொழுது அப்பகாங்கிற சப்தமே ஹிரண்ய கர்ப்பனை குறிக்கிறது மாதரிஸ்வாங்கிறது இரண்ய கர்ப்பனுக்கு இன்னொரு பேர் இது என்ன அர்த்தத்தை கொடுக்கறதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே பதார்த்தங்கள் எல்லாமே ஜடம் இல்லையா இன்க்ளூடிங் பாடி மைண்ட் கூட என்ன சொல்றோம் பயோ கெமிஸ்ட்ரிங்கிறாங்க ஆகையினால இதுவும் கூட ஜடம்தான் இந்த சரீரமும் ஜடம்தான் மனசு ஜடமா சேத்தனமா ஜடம்தான் இந்த ஜடமான இந்த இதெல்லாம் எப்படி பங்கன் பண்றது உணர்வுள்ளதுதானே செயல் புரிய முடியும் உணர்வற்றது எப்படி செயல் புரியும் இப்ப இந்த கிடிகாரத்துக்கு உணர்வு கிடையாது நான் தான் அதை நகர்த்த முடியும் அது ஜடம் எப்படி செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த வாக்கியத்துல கேட்டுக்கணும் தஸ்பின் அப்போ மாதிரி விஸ்வா ததாத்திங்கிற இந்த வாக்கியத்துல நம்ம ஒரு கேள்வியை கேட்டுக்கணும் ஜடமான பொருள்கள் எவ்வாறு செயல்பட முடியும் ஜடமான பொருள்கள் சேதனத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் செயல்பட முடியாது இல்லாமட்டர் இயங்க முடியாது ஆகியனால உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா இந்த ஜடமான பதார்த்தங்கள் எல்லாம் மாய வந்து ஜடமா சேதனமா மாயையே ஜடம் பிரம்மன் தான் சேதனம் மாய வந்து அந்த சேதனத்தன்மையை இரவல் வாங்கிக்கிறது அதனால்தான் இயங்குகிறது ஆயுல அந்த ஜடமான பதார்த்தங்கள் இயங்குவதற்கு காரணம் மெய்ப்பொருள் வெளிச்சத்தின் முன்னிலையில் நாம் செயல்படுவது போல வெளிச்சம் இல்லாமல் நம்மால் செயல்பட முடியாது வெளிச்சத்தின் முன்னிலையில் நாம் செயல்படுவது போல தஸ்மின் அபகா மாத்தரிஸ்வா இந்த அப்பகா மாத்தரிஸ்வாங்கிறது ஹிரண்ய கர்ப்பன்னு சொன்னேன் அப்பு சப்தம் வந்து லட்சணையா ஒரே அர்த்தம் தான் இன்னொரு பேரு மாத்தரீஸ்வா மாதரி உபனிஷத்து அப்படின்னா மாத்தரிஸ்வாங்கிறது வாயுவை குறிக்கிறது வாயுங்கிறது இந்த இங்கே சமஷ்டி வாயுவை குறிக்கிறது வாயுவை குறிக்கிறது வாயுங்கிறது வந்து பிராணனை குறிக்கிறது வாயுங்கிறது பிராணசக்தியை குறிக்கிறது இப்போ என்ன பண்ணணும் மாத்தரிஸ்வா அப்பஹா மாத்தரிஸ்வா அப்பஹா அப்படி போட்டுக்கணும் மாதரிஸ்வா அபஹாங்கிறத வந்து முதல்ல அப்பஹாங்கிறது கர்ம பலானின்னு சொல்லிட்டோம் இப்போ என்ன சொல்கிறோம் அபான் சொன்னா பிராணசக்தி சமஷ்டி பிராணசக்தியாக இருக்கிற ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு அர்த்தம் சமஷ்டி பிராணசக்தியா இருக்கிற ஹிரண்ய கர்ப்பன் பிராணசக்தி இல்லாம கிரியை பண்ண முடியுமோ சமஷ்டி பிராணசக்தி இல்லைனா கிரியாசக்தி இல்லை கோஹேவான் உபனிஷத்தில் பார்த்துருக்கோம் இந்த பிரம்மன் இல்லாம யாரும் செயல்பட முடியாது ஏகோ தேவ சர்வபூதேஷு சர்வபூதாந்தராத்மா அப்படின்னு உபனிஷத் ஸ்வேதாஸ்வத உபனிஷத்து சொல்றது சாட்சி நிர்குண சுவேதாஸ்வத்திரோபனிஷத்துல ஒரு மந்திரம் அப்படி இருக்கு நான் சும்மா அங்கங்க சொல்லியிருக்கேன் ஆக மாதரி அபஹான் சொன்னதுனால சமஷ்டி பிராணசக்தியை குறிக்கிறது பிராணசக்தி இல்லாம கிரியாசக்தி இல்லை இந்த உடம்புல பிராணன்றது சரியா சாப்பிட்டா தான் நம்மளால வேலை செய்ய முடியும் பிரதிஷ்டி பிராண பிரதிஷ்டிதா இன்னொரு இடத்துல வேதம் சொல்றது பிராண பிராணசக்தி இல்லாம கிரியாசக்தி இல்லை இங்க ததாத்தின் சொன்னா கிரியாம் கரோதி சீன் அர்த்தம் இதெல்லாம் வந்து இருக்கு உபனிஷத் மந்திரங்கள்லாம் தெரிஞ்சாத்தான் இந்த மாதிரி சென்டென்ஸ் சுருக்கமா சொன்ன இந்த பதத்தினுடைய அர்த்தம் என்ன தஸ்மின் சத்தின் போட்டுக்கணும் சதி அது இருந்தால்தான் அதன் முன்னிலையில் தான் சுருமா இன்னும் அவனன்றிரணும்ஸ் அர்த்தணும்ித்ய புத்தரிபூர்ண சச்சிதானந்த விவர்த்தபாத விவர்த்தோபாதான பரபிரம்மன் இல்லைன்னா அதனுடைய முன்னிலையில் அதனுடைய இருப்பால் இந்த சி பிராணசக்தியே இயங்குறது சமஷ்டி பிராணசக்தி இயங்குறதுனாலதான் சமஷ்டி கிரியாசக்தி இயங்கத்துல செயல்கள் பிரபஞ்சம் செயல்படுவதற்கு காரணமான பிராணசக்திக்கும் அது காரணமானது அர்த்தம் பிராணசிய பிராணஹா தஸ்மின் அப்போ மாதரிஸ்வா ததா தீங்கிறது பரம தாற்பயம் என்ன பிராணசிய பிராணஹா பிராணனுக்கும் பிராணன் அப்படின்னு அர்த்தம் ஆக இந்த ஜடமான பதார்த்தங்கள்லாம் இயங்கிறது கிரியாசக்தி கிரியாசக்திக்கு காரணம் வைக்கிறது உபனிஷன் கிரியாசக்திக்கு பிராணசக்தியே எதனால இயங்கிறது தெரியுமோ அந்த சச்சிதானந்த பிரம்மனால தான் இயங்குறது அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லு இப்படி சொல்லி அந்த சச்சிதானந்த பரபிரம்மன் இல்லைன்னா பிராணசக்தி இல்ல கிரியாசக்தி இல்லை அவனன்றி ஓரணவும் அசையாது ஆகையினால் நம்ம இந்த ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொல்றபோது அத்வைத வேதாந்திகள் ரெண்டு திருஷ்டியில சொல்லிகிட்டே இருப்போம் ஒரு திருஷ்டி சகுண திருஷ்டி இன்னொரு திருஷ்டி நிர்குண திருஷ்டி இங்க எல்லாம் தாத்பரியம் ஈசாவாசியம் இதம் சர்வம் சொன்னதுனால இங்க நிர்குண திருஷ்டி ஆகினால் இது பக்தி திருஷ்டி இல்லை ஞான திருஷ்டி பக்தி திருஷ்டினால அவனின்றி ஒணுவம் அசையாதுன்னு சொல்றது வேற இங்க ஞான திருஷ்டினால சொல்றோம் ஞான திருஷ்டினா ஏதோ ஸ்பெஷல் யோகத்தினாலு அர்ஜுனுக்கு கண்ணு கொடுத்தாரே கிருஷ்ணர் திவ்யம் ததாமித்தே சக்ஷு பசியமே யோகமைஸ்வரம் அப்படின்னு பகவான் வந்து அவனுக்கு தெய்வீக கண்ணை கொடுத்தாருங்கிறது என்னுடைய அர்த்தம் என்ன அவனுக்கு விருப்பு வெறுப்பற்ற பார்வையை கொடுத்தாருன்னு சொல்ற விருப்பு வெறுப்பற்ற அறிவாகிய பார்வையை கொடுத்தார் விருப்பு வெறுப்பற்ற அறிவாகிய பார்வையை கொடுத்தார் இங்கே என்னன்னா உள்ளதை உள்ளவாறு காணும் அறிவை கொடுக்கிறது உபனிஷத் உள்ளதை உள்ளவாறு காணும் அறிவை கொடுக்கிறது உபனிஷத் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளின் மெய்த்தன்மையை காட்டுவது அறிவு இந்த ஒரு குரல் போர் எங்கே இந்த குரலை யாரும் மறக்க முடியாம வச்சிருக்கார் கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் இத கற்கணும் இத கற்கனும் கற்று ஈண்டு மெய்பொருள் கண்டார் அது அப்புறம் சொல்றேன் மெய்ப்பொருள் கண்டார் கண்டார் அர்த்தம் சொல்லணும் மற்ற இண்டு வலை தலைப்படுவர் வாரா நெறிங்கிறத நான் விட்டுவிட்டேன் அது வேற விஷயம் இன்னும் சொல்ல போனா கசியம் அப்படிங்கறத கூட சுத்தி சுத்தி வளர்ச்சி சொல்லிவிடலாம் அது வந்து என்னென்ன மீண்டும் உடற்பற்று உலகப்பற்றுக்கு நீ ஆளாகி விடாதே மா கிருத அப்படிதான் சொன்னேன்னு நினைக்கிறேன் மீண்டும் உலகப்பற்று உலக உலகப்பற்றில் ஆழ்ந்து விட அந்த எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் தராதே உடல் அகப்பற்று புறப்பற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே அகப்பற்று புறப்பற்று எண்ணங்களை வளர்க்காதே நல்லா கண்டிப்பாக ஈஷாவாஸ்யம் சர்வம் என்கின்ற இந்த பேருண்மையை புரிந்து கொண்டு இந்த உடற்பற்று உலகப்பற்றை எண்ணங்களை நீக்குவாயாக நீக்கிவிட்டு அந்த அந்த உடற்பற்று உலகப்பற்று எண்ணங்களை வளர்க்காமல் எல்லாம் மெய்ப்பொருள் அப்படின்னு புரிஞ்சுக்கோ பொய்பொருளை நீக்கு பொய்ப்பொருளை நீக்கிற பிறகு பொய்ப்பொருளை பற்றிய எண்ணங்களை வளர்த்து கொண்டிருக்காதே மெய்ப்பொருளை பற்றிய எண்ணங்களை வளர்ப்பாயாக மெய்ப்பொருளை பற்றிய எண்ணங்களை வளர்ப்பதற்கு உதவி புரிவது எது இந்த மந்திரம் உபனிஷதங்கள் இந்த எண்ணத்தை வளர் உன்னுடைய உள்ளத்தில் எண்ணங்கள் எந்த எண்ணங்கள் இருக்கணும்னா உபனிஷத்துல உபதேசிக்கப்பட்டிருக்கிற மந்திரங்களை பற்றின எண்ணங்கள் இருக்கட்டும் பகவத்கீதையில பகவான் சொல்லி இருக்கிற பிரம்ம லட்சணங்களை பற்றின எண்ணங்கள் இருக்கட்டும் அங்கேயும் கூட தர்ம எண்ணங்கள் வேண்டாம் ஜீவ ஈஸ்வர பேத எண்ணங்கள் வேண்டாம் அபேத எண்ணங்களை வியாபித்திருக்கட்டும் ஜீவ ஜீவ பே எண்ணங்கள் நிறைந்து வேண்டாம் ஜீவ ஜீவேத ஜடஜடேத ஈஸ்வர ஜீவ பேத ஈஸ்வர ஜடபேத ஈஸ்வர ஈஸ்வர பேத இந்த ஷட்பேத ரஹிதம் பஞ்சபேத ராஹித்யம் அந்த எண்ணங்களே இருக்கட்டும் அது பார்வோம் எப்படி போகிறது பார்வோம் மா கிருத கசியத்தனம்னா எனக்கு மறுபடியும் தலைப்படுவர் மற்றீண்டு வாரால் எரி அப்படின்னா இது இப்படி அர்த்தம் பண்ணலான்னு எனக்கு தோன்றுகிறது அதனால் நான் உங்கள்ட்ட பகிர்ந்துட்டேன் அவ்வளோதான் தஸ்மின் அப்போ மாதரிஸ்வா தாத்தி இந்த மந்திரத்தை படிச்சோம் ததே ஜத்தி தன்னை ஜத்தி தத்தூரே தத் வந்தே இப்பதான் அநேஜத்து ஏஜத்தின் என்ன அர்த்தம் அதாவது இந்த மனசு உடம்பு எல்லாமே அசைறது அந்த அசைறதோட சேர்த்து பார்க்கிற போது அதுவும் அசைரமா இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ கண்ணாடியில் சூரியன் தெரிகிறது கண்ணாடியை நாம் இப்படி இப்படி ஆட்டினா சூரியனும் போகிற மாதிரி இருக்குமா இல்லையா சூரியன் போற மாதிரியும் வர மாதிரி இருக்குமா இல்லையா அது மாதிரி இந்த மனசு அசைகிறதுனால அது அசைற மாதிரி இருக்கு ஆகையினால என்ன சொல்றது ஏஜத்தி அது அசைகிறது தன் நை ஜத்தி முரண்பாடு அது அசைகிறது அசைகிறது மனதின் கோணத்தில் பார்த்தால் அது அசைகிறது அதன் கோணத்தில் பார்த்தால் அது அசைவதில்லை அதை அதன் கோணத்திலேயே பார்த்தால் அது அசைவதில்லை மனதின் கோணத்தில் பார்த்தால் அது அசைவது போல தோன்று நான் வந்து என்ன சொல்றேன் நான் சஞ்சலப்பட்டு இருக்கேன் சுவாமி ஒரே சஞ்சலமோ சஞ்சலம் அப்படின்னு சொல்றோம் சஞ்சலம் எதுல இருக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்பப்போ மனசு நிச்சலமா இருக்கு தற்காலிகமா காலமுறை எழுந்து கொஞ்சம் பூஜை எல்லாம் பண்ணினா ஏதோ கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பிஷாச்ச ஆரம்பிச்சுடுறது இந்த செல்போன் வேற அடிக்கிறது கிளாஸும் முடிஞ்சு போயிடுது அப்ப என்ன பண்றதுன்னா இந்த மனம் வந்து சில நேரம் அசைகிறது சில நேரமா தப்பா சொல்லிட்டேன் கிளாஸ்ல இந்த இதெல்லாம் சொன்னா கூட இதுக்கே அசையாம இருந்தா தானே கேட்க முடியும் மனம் அசைவற்றிருந்தால்தானே ஒருமுகப்பட்டு இருந்தா தானே இதையே கேட்க முடியும் ஆகையினால என்ன பண்ற அப்ப இப்ப இருக்கிற மனம் வந்து இப்ப அமைதியா இருக்கிறது உண்மைதான் இருக்குன்னு நினச்சிருந்தான் பேசிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு மனமே இல்லை தூங்கிட்டா போயிடுமே மனம் ஒடுங்கி இருக்கு நிறைய பேருக்கு மனம் ஒடுங்கி இருக்கிறது நிறைய பேருக்கு சில பேருக்கு மனம் ஒடுங்கி இருக்கிறது சில பேருக்கு மனம் ஒருமுகப்பட்டு இருக்கிறது மனம் ஒரு ஒடுங்கி இருப்பதும் உண்டு ஒருங்கப்பட்டு உண்டு அலைபாய்வதும் உண்டு மனம் அலைபாயும் மனம் ஒருமுகப்படும் மனம் ஒடுங்கும் ரொம்ப போர் அடிச்சு போச்சுன்னா அப்படியே டல்லாயிடும் அப்புறம் என்னன்னா கொஞ்ச நேரம் அப்படி பரவரா வேலைப்படும் அப்புறம் கடைசியில் என்னென்ன அப்படியே கவனமாக இருக்கும் சமஸ் ரூய சாரம் தமச்சம ரஜ்தர் பிரச்ச்தோண்டி சம்பிர்திவ காங்க மன அசை அசை நம்ம என்ன சொல்றோம் நம்ம வார்த்தை பண்றோம் நான் ஒரே சஞ்சலத்துல இருக்கேன் அஸ்மி அகம் நஞ்சலா மனஹாவ சஞ்சலம் ஹி மனஹ கிருஷ்ண மனசு ரொம்ப சஞ்சலப்பட்டு இருக்கு அந்த மனசுல இருந்து என்ன பிரிச்சுக்க முடியல மனசு மயமான ஆயிட்டே எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் தரித்ர நெஞ்சம் ஏழை நெஞ்சம் புண்ணாகி விட்டது இறைவா அப்படி சொல்றோம் நம்ம இங்க என்ன சொல்றதுன்னா நீ உண்மையிலேயே சஞ்சலம் இல்ல மனசு தான் சஞ்சலம் ஆனா நீ என்ன பண்ணிட்டேன் மனசோட சஞ்சலத்தை உண்மையில ஆரோப்பம் பண்ணுட்ட சூப்பர் இம்போஸ் பண்ணுட்ட அத்தியாசம் பண்ணிடும்ட்டேன் அதனால சூரியன் எப்படி இப்ப நம்ம வந்து இப்படி நான் வந்து ஒரு பாத்திரம் இருக்கு டம்ளர் இருக்கு டம்ளர்ல இருக்கிற போது நான் என்ன இப்ப ஸ்பேஸ் இருக்கா இல்லையா இருக்கு நான் இப்படி அசைக்கிற போது ஸ்பேஸ் அசைருதா அசை ஆனா ஸ்பேஸ் இருக்கா இல்லையா ஸ்பேஸ் அசைளர் அசைதா ஸ்பேஸ் அசைதாப்ளான் அசை என்ன பண்றோம் அதுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸும் அசைற மாதிரி தோன்றதா இல்லையா அதுதான் சோபாதிக திருஷ்டியா தத்து ஏஜதி நிருப்பாதிக திருஷ்டியா தத்து நேஜத்தி நான் மனதோடு என்னை இணைத்து பார்க்கும் பொழுது நான் சஞ்சலப்படுகிறேன் மனதை நான் பார்க்கும் பொழுது சஞ்சலமற்ற ஸ்வரூபமாக நான் இருந்து சஞ்சலம் நிறைந்த மனதை வேடிக்கை பார்க்கிறேன் வேடிக்கை பார்க்கிறேன் ஒருமுகப்பட்ட மனதை நான் வேடிக்கை பார்க்கிறேன் ஒடுங்கி இருக்கிற டல் மைண்டை நான் வேடிக்கை பார்க்கிறேன் அது இது வந்து எஷ்டி சமஷ்டிலையும் நம்ம அர்த்தம் அசைவுகள் சூக்ஷமான அசைவுகள் நம்ம இப்ப சரீரத்துல பார்த்தா நமக்கு நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம இப்படியே உட்கார்ந்துருக்கோம் நினச்சுட்டு இருக்கோம் ஆனா அதுக்குள்ள எத்தனையோ செல்லுகள்லாம் அசைஞ்சுருக்கு நமக்கு தெரியறது இல்லை எத்தனையோ அசைவுகள் நகழ்ந்துட்டு இருக்கு அசைகிறது எனினும் அது அசையாதது அப்படிங்கிறது உபனிஷத்து நம்ம சிந்திக்கிறதுக்காக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றது ஆகவே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அசைவது அசையாதது இரண்டுக்கும் ஆதாரமான மெய்ப்பொருள் அது என்று பொருள் ஆக அசைவதிலும் அசையாததிலும் அசையாமல் இருப்பது அது அசைவதிலும் அசையாததிலும் அசையாமல் இருப்பதுவே அது அப்படிதான் சொல் தத்து ஏஜதி தத்து ந ஏஜத்தி சரி முடிஞ்சது இது ஒரு டாப் இன்னொரு சிந்தனை இந்த எந்த இந்த மாதிரி இதுதானே அது இப்ப நமக்கு டயம் இருக்கு அது நிறைய இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல துக்கத்துக்கு காரணமான எண்ணங்களை என்றதா ஆனந்தத்துக்கு காரணமான எண்ணங்களை என்றதா நம்ம தீர்மானம் பண்ண முடியுமா முடியாதா உபனிஷத்துல இருக்கிற மந்திரார்த்தங்களை எல்லாம் நினைச்சா ஆனந்தமா இருக்கிறதுக்கான எண்ணங்கள் உபனிஷத்தை தவிர நம்ம லௌகிக்க விவகாரத்தை பத்தி நினைச்சோமானா அது துக்கமா இருக்கிறதுக்கான எண்ணங்கள் சுகதுக்கிசிரமான எண்ணங்கள் இது ஆனந்தத்தை அபிவிருத்தி பண்ற எண்ணங்கள் மைண்டை ரொம்ப அமைதிப்படுத்துற எண்ணங்கள் வேண்டுமா மனதை சஞ்சலப்படுத்துகிற எண்ணங்கள் வேண்டுமா எந்த எண்ணங்கள் வேண்டும் என்ன கேட்போம் என்ன கேட்போம் மனதை அமைதிப்படுத்தும் எண்ணங்களே நமக்கு தேவை ஆகவே மனதை நான் வேடிக்கை பாக்குற மாதிரி சொல்ற எண்ணங்கள் என்ன பண்றது எனக்கு மனதை என்ன பண்றது மனச அந்த எண்ணத்தை இந்த சாத்விக விற்பி உபனிஷத் மந்திரார்த்த விற்பி என்ன பண்றதுன்னா அந்த எண்ணங்களை வாஸ்யம் ஓவர் பவர் பண்றது பாதிக்கிறது அதனால அது இருந்தும் இல்லாம போயிடுது சொல்ல போனா இல்லாததுதான் இருக்கிற மாதிரி தோன்றுகிறது இருக்கிற மாதிரி தோன்றத இல்லாததாவே பண்றதுதான் உபனிஷத்தோட வேலை இப்ப இப்ப தோன்றுவது மாய்தானே சொல்றோம் இல்லாததை இருப்பது போல் காட்டுவது மாயை காட்டுறது ஆகவே இருப்பது உண்மையிலே இல்லாததா இருப்பதான் இல்லாதது தான் இருப்பது போல் தோன்றுகிறது அப்ப இல்லாதது இருப்பது போல் தோன்றுவதை நீ என்ன பண்ணணும்னா இல்லாததா பண்ணிடும் இல்லாததா பண்ணிட்டா எல்லாம் அடங்கிடும் இதெல்லாம் மனசுக்கு தேவைப்படுறது இது அத்தனை இதான் கேட்கறது அடுத்த வகுப்புல இன்னும் சிந்தனை பண்ணுவோம் இந்த அளவில் இந்த வகுப்பை பூர்த்தி பண்றோம் ஓம் பூர் நமத்பூர் நமிதம்பூர் OM SHANTI SHANTI SHANTI SHANTIHI ISHVARO BURU RATMETI MURTHI BHEYDAMI <tos> MURTHI YALLAM VALI YANGAL MONA GURU VALI ARUVATI <tos> YINRU VALI ANSAL VALI VADA PARAMI OM SHANTI SHANTI SHANTIHI HARIH oh. OM ADI GURUNATHA SWAMIKI YARU